வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தோனேஷியா துறைமுகத்தில் நுழைந்த இந்தியாவின் முதல் போர்க்கப்பல் ஐ என் சுமித்ரா என்ற போர்க்கப்பலாகும் இரண்டு புதிய கல்விக் வரைவு அறிக்கையை தயார் செய்ய அமைக்கப்பட்ட கல்விக்குழுவின் பெயர் கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழுவாகும் மூன்று மெடிபிரிக்ஸ் என்றால் வண்ணிர்வீச்சிக்கான துகள்களை கண்டறியும் தொழில்நுட்பமாகும் வேலைகளை சரியாக செய்யாமல் அதனை புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது வயதில் கட்டாய ஓய்வூதியம் அளிக்கலாம் என முன்மொழிந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று விராலி எதனுடன் தொடர்புடையது இரண்டு வலைசை போதல் என்பது எதனுடன் தொடர்புடையது மூன்று பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் நான்கு ஆலிவ் ரெட்லி ஆமையின் இனவிருத்தி இடம் எது ஐந்து இந்தியாவில் தேசிய நீர்வாழ் உயிரினமாக எந்த உயிரினம் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி